அனைவருக்கும் வணக்கம் நற்றினையின் சிந்தனை தொண்டில் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவளில்தேசிய மனுவில் இந்த நச்சிந்தனையின் தலைப்பு நன்றி உணர்வு நன்றியுடன் இருப்பார்கள் என்று எதிர்பார்ப்பது எந்த வகையிலும் உன்னதமான நம்பிக்கை அல்ல இன்று மனிதர்கள் நன்றியுடன் நடந்து கொள்பவர்கள் மிகவும் குறைவு நாம் நம்முடைய திருப்தியை மட்டுமே கணக்கில் கொண்டு மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் அவர்கள் விசுவாசத்தை எதிர்பார்ப்பது பட்ட மரம் என்று எதிர்பார்ப்பதைப் போல மூடத்தனமானது எங்கேயாவது யாராவது ஒருவர் நம்பிக்கையுடன் நடந்து கொண்டால் நன்றியுடன் நாம் நினைவு கூர்ந்தால் அதற்காக வியக்க வேண்டும் ஏனென்றால் அவை அசாதாரணமான நிகழ்வுகள் கடன் வாங்கும்போது பவியமாக நடந்து கொள்பவர்கள் அதை திருப்பி கேட்கும்போது நடந்து கொள்ளும் ரசன தோரணையை நாம் சமுதாயத்தில் பார்க்க முடியும் பலர் சாதாரண பதவியில் இருக்கும்போது மக்களிடம் அன்பு காட்டுவார்கள் அவர்களை உச்சத்திற்கு போன பிறகு அவர்களுக்கு நாம் செய்கிற நல்லவற்றையெல்லாம் அடியோடு மறந்துவிட்டு காட்டுகிற அலட்சியம் துரோகத்தின் விளிம்புகளை தொடும் ஆனால் இது மனித இயல்பு என்று எண்ணிக்கொண்டால் நாம் வருத்தமோ ஏமாற்றமோ அடைய வேண்டிய அவசியம் இருக்காது ஆனால் நல்ல மனிதர்கள் தினையளவு நன்மை செய்தாலும் அதனை பனையளவாக கொள்வார்கள் சிந்திப்போம் வாழும் வாழ்வில் நன்றி உணர்வுடன் வாழ்வோம் நன்றி